வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் அனைவருக்கும் வணக்கம் நாம் வாழக்கூடிய இந்த பூமி மூன்றில் 2 பங்கு நீரை கொண்டுள்ளது ஆகையினால்தான் இப்பூமியை நீர்கோளம் என்று கூட சொல்வார்கள் அந்த நீரால் தான் உயிர்கோளம் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் மூன்றில் இரண்டு பங்கு நீரை கொண்டுள்ள இந்த பூமியில் பல நாடுகள் வறட்சியிலும் பசி பஞ்சத்திலும் வாடிக்கொண்டிருக்கிறது காரணம் என்ன ஏன் அங்கு கடல் இல்லையா அல்லது நீர் இல்லையா என்று கேள்வி எழலாம் ஆனால் கடல் நீரால் நிச்சயம் மனித உயிர் வாழ்வதற்கான ஆதாரத்தை ஏற்படுத்தி தர முடியுமா ஒளிய நேரடியாக நமக்கு அது பயன்படாது குறிப்பாக விவசாயம் செய்வதற்காக கடல் நீரை பயன்படுத்த முடியாது விவசாயம் செய்ய வேண்டுமானால் மழை நீர் அவசியமாகிறது நாம் தொழில்நுட்பத்தில் எவ்வளவு தூரம் வளர்ந்து வந்துட்டோம் ஆனாலும் கூட மழை நீர் இன்றி நம்மால் வாழ முடியுமா நிச்சயமாக வாழ முடியாது நகைச்சுவைக்காக சொல்வதுண்டு இன்னும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நாம் மாத்திரைகளை உண்டு உயிர் வாழ்ந்து கொள்ளலாம் என்று ஆனால் மாத்திரைகளை உண்டு உயிர் வாழ்ந்தாலும் கூட உடலுக்கு தேவையான தோன்றிய நாள் முதலே மனிதர்கள் உணர்ந்ததால் தான் மழையை தெய்வமாக வணங்கி வந்தார்கள் ஆகையினால் நாம் மூன்றில் இரண்டு பங்கு நீருள்ள இப்பூமியில் வாழ்ந்தாலும் கூட கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ என்ற வரிகள் தான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் மழை பொய்த்து விட்டால் நிச்சயம் நமக்கான உணவுப் பொருள் கிடைப்பது அரிதாகிவிடும் நமக்கு மட்டுமல்ல இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி உயிரினங்களுக்கும் உணவுப் பொருள் கிடைப்பது அரிதாகிவிடும் இதை உணர்ந்த வள்ளுவர் மிக தெளிவாக சொல்கிறார் கடலால் சூழப்பட்ட இந்த பூமியாக இருந்தாலும் கூட மழை பொய்த்துவிட்டால் இப்பூமியில் உயிர்கள் வாடும் உயிர் வாழ முடியாது என்று தெளிவுற உரைக்கிறார் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ரெண்டு வான் சிறப்பு குரல் எண் பதிமூன்று விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி இந்த நாள் இனிய நாளாக ஆகட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி